71 அல்லாக நாடுகிறானோ அவரை மார்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகின்றான் போர் ஆதாயங்களை அல்லாஹ கொடுப்பவனாக இருக்கிறான் நான் அதை விநியோகிப்பவனாக இருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணுவதில் நிலை தேயிருப்பார்கள் மறுமை நாள் வரும் வரை அவர்களுக்கு மாறு செய்பவர்களால் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது இதை முவாவிய அளவில்லாகும் அவர்கள் தமது சொற்பொழிவில் குறிப்பிட்டார்கள்